அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் இதோ நேயர்களே சில படங்களில் இடம்பெறும் பாடல்கள் அனைத்துமே இனிமையாய் அமைந்து மறக்க முடியாதவைகளாகவும் ஆகி அந்த படத்தின் வெற்றிக்கு கூடுதல் பலத்தை சேர்ப்பவைகளாய் அமைந்து விடுவதுண்டு சில படங்களிலோ ஓரிரு பாடல்கள் நன்றாக அமையும் அவை நினைவிலும் நிற்கும் பாடல்கள் நன்கு அமையாமல் போகும்போது அந்த படம் கவனத்தில் தங்காமல் எங்கோ நழுவி ஓடினார் போன்று ஆகிவிடுவது உண்டு ஆக நல்ல திரைக்கதை பாடல்கள் அந்த பாடல்களுக்கு சிறப்பு சேர்க்கும் இசையமைப்பு கதாபாத்திரங்களை நெஞ்சில் பதிக்கும்படியான நடிக நடிகரின் தரம்பட்ட நடிப்பு என எல்லாம் கலந்தே வெற்றிக்கு அதை கொண்டு செல்கிறது அதற்கேற்பவே வசூலையும் அள்ளி கொடுத்தும் அப்படித்தானே நேயர்களே என்று நாம் தரும் பாடலானது அது இடம்பெற்ற படத்தின் இதர பாடல்களுக்கு இணையாகவும் தனித்து கேட்கும் போது மிகுந்த இனிமை கூடுதலாகவும் அமைந்த சிறப்புக்கு உரியது குழந்தையும் தெய்வமும் எனும் பெயரில் ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தின் பேனரில் இது வெளிவந்தது கண்ணதாசனும் வாரியும் பாடல்களை ஏற்றியிருந்தனர் அதிலே இருவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல எனும் விதத்தில் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தியே எழுதியிருந்தனர் வாலியன் பாடல்களில் ஒன்றான நான் நன்றி சொல்வேன் உன் கண்களுக்கு உன்னை என் கொண்டு வந்ததற்கு என்னும் பாடல் அதிலே மிகவும் ரசிக்கப்பட்ட சுவை கூடுதலாக பரப்பப்பட்டதாக அமைந்தது இந்த படம் லேதா மனுசுலு எனும் தலைப்பில் தெலுங்கில் தயாரான போது ஜெய்சங்கர் நடித்த ரோலில் நடிகர் ஹரிநாத் நடித்தார் தெலுங்கிலும் ஜமுனாவே செய்தார் தமிழில் ஒரு அணைக்கட்டின் பூங்காவில் இந்த காதல் கானம் காட்சியாக படமாக்கப்பட்டிருக்கும் தெலுங்கில் மலைப்பகுதி மரங்கள் சூழ்ந்த இயற்கையான இடங்கள் நீர்நிலையில் படகு ஓட்டம் என கூடுதல் சிறப்போடு விளங்கும்படி எடுக்கப்பட்டிருக்கும் இரு மொழிகளிலும் சுசீலா அவர்கள் மிகவும் பிரமாணப்படுத்தியிருப்பார் உற்சாகத்தை உல்லாசத்தை உள்ளுணர்வை சரி விகிதத்தில் வழங்கி கேட்போர் உள்ளங்களை எளிதில் கொள்ளை கொண்டு விடுவார் தெலுங்கில் பூரிப்புடன் வாரி கொடுத்திருப்பார் எனவே நாம் இந்த பாடலில் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே நன்றி சொல்வோம் இதோலோ ஓக செல்ல தனம் நீ நவ்வுளல்லோ புக பெத்தனம் என்று ஒழிக்கும் இந்த அலையோட்டத்தில் உங்களுடைய அகங்களை கலக்க விடுங்கள் நேர்களே நீ நம்ம புவனெனு நீ நம்ம புவ மத்தி நே கலகாலம் ஏ தமை வெளிகிடமோ ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா